அன்னை அவர்கள் அல்லாஹ்கு மாறு செய்வதில் ஒருவர் நேர்ச்சை செய்தால் அவனுக்கு மாறு செய்ய வேண்டாம் அதாவது நேர்ச்சியை நிறைவேற்ற வேண்டாம் என்று நபிசல்லு அவர்கள் கூறினார்கள் ஆறு ஆறு ஒன்பது ஆறு